மகாணே சுவாஹாம் அனுபவ ஜோதிடம் டாட் காம் வலைதளத்தின் வாயிலாக இந்த குருபெயர்ச்சி பழங்களை கேட்க வந்திருக்கும் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி இந்த குரு தேர்ச்சி சனிபெயர்ச்சி இதெல்லாம் வந்து கோச்சாரம் தற்காலிக கிரக மாறுதல்கள் இந்த ஒன்பது கிரகங்களில் ஆண்டு கணக்கில் ஒரு ராசியில் இருந்து பலன் தரும் கிரகங்கள்னு பார்த்தா சனி ரெண்டரை வருஷம் ராகுக்கேதுக்கள் ஒன்றரை வருஷம் குரு ஒரு வருஷம் ஆக இந்த நான்கு கிரகங்களின் நிலை ரொம்ப முக்கியம் இப்போ வந்து எல்லாமே எந்த வெளியில் விண் நிதானித்து எல்லாத்தையும் ஊட்டி கழித்து பலன் சொல்லணும் அதுதான் சரியான முறை ஆனால் இந்த குரு பெயர்ச்சி எல்லாம் வந்து நேயர் விருப்பம் மாதிரி ஆயிடுச்சு இது குரு பெயர்ச்சி பலன்களை கொடுத்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஏ நாம வந்து என்னத்தான் தசாபுத்திகள் முக்கியம் ஜாதகம் முக்கியம் கோச்சாரம்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு பண்ணி பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்த அளவு இந்த கோச்சாரம் என்றால் ஒரு மயக்கம் அது தெளியலை இன்னும் குரு வர்றது சனி வர்றது இதெல்லாம் வந்து ஆற்றுல தண்ணி வராதுல அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்கிறதா அது உங்கள் லக்னாதிபதிக்கு நட்பா உங்கள் லக்னத்துக்கு யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இதை பொறுத்து பலன் மாறும் ஓ ஆற்றுல தண்ணி வருது நாம் தமிழர் கொண்டுட்டு போனால் தமிழர்கள் கொண்டு வரலாம் ஒரு குடம் கொண்டுட்டு போனால் குடத்தில் கொண்டு வரலாம் இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே வந்து இந்த கோச்சாரத்தை வச்சு தீர்க்கிற முடியாது இந்த கோச்சார பலனெலாம் வந்து ரொம்ப மேம்போக்கானது இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத உங்கள் அனுபவத்தை வச்சு நீங்கள் முடிவு பண்ணணும் சரி விஷயத்துக்கு முதல்ல வந்து இந்த மேஷராசிக்கு அடுத்து வரக்கூடிய கடக குரு என்ன மாதிரி பலன் தருவார் அப்படின்னு பார்க்கணும் குரு வந்து இந்த மேஷ ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு குடையவர் ஒன்பது பாக்யஸ்தானம் கோணஸ்தானம் பன்னெண்டு கிரகத்து துஸ்தானம் ஒரே கிரகத்துக்கு இந்த மாதிரி ரெண்டு விதமான ஆதிபத்தியம் கிடைக்கும்போது அது முதல்ல வந்து பெரிய பலனை தரும் அதுக்கப்புறம் நல்ல பலனை தரும் இந்த குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொதுவான விதி என்னன்னா? இந்த குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ராசிகளில் சஞ்சரிக்கும் போது நன்மையும் தருவார் இந்த குரு மூன்று பகுதியாக பிரிக்க ஒவ்வொரு வருஷம்னா நாலு மாதம் ஈச் ஃபோர் மந்த் அதில் மத்திய காலத்தில் ரொம்ப வலிமையாக செயல்படுவார் அப்படின்னு ஒரு விதி இருக்கு இப்போ மேஷத்துக்கு நாளில் தான் வராரு குரு பொது விதிப்படி இந்த குரு வந்து நன்மையை செய்ய மாட்டார் அவ்வளவுதான் ஆனால் இந்த குரு வந்து உச்சமாக வந்திருக்கார் கிரகங்கள் உச்சம் பெறும்போது செய்ய பலன் வந்து குறைய நல்ல பலன் வந்து அதிகரிக்கும் ஒரு உதாரணமாக நரேந்திர மோடி அவர் வந்து குஜராத் முதல்வராக இருந்தது வந்து ஒரு கிரகம் நட்பு வீட்டில் இருக்கிறாப்ல அதே நரேந்திர மோடி இன்னைக்கு பிரதமர் ஆயிட்டார் இது விட்ட வீட்டில் இருக்கிறாப்ல இதனால் அவருடைய செயல்பாடு என்று மாறலாம் ஒரு விசாலமான பார்வை ஒரு ஒட்டுமொத்த முன்னேற்றம் இந்த மாதிரி அவர் அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதைப்போல் இங்கே இந்த குரு உச்சமாக வந்திருக்கிறவனால இவருடைய தீய பலன்கள் குறையும் தீய பலன்கள் குறையும்னா நல்ல குரு வந்தால் இந்த தாய் வீடு வாகனம் கல்வி இதெல்லாம் பாதிக்கணும் கல்வியை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல கல்வி சிறக்கும் ஆனால் பரீட்சை எழுத முடியாமல் போகலாம் இல்லை பரீட்சைக்கு பணம் கட்ட முடியாமல் போகலாம் இல்லை பரீட்சைக்கு கட்ட கொண்டு போன பணம் காணாமல் போகலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு முதல்ல வந்து இவர் விரை அதிபதியாக வேலை சொன்னேன் இதன்படி தாய்க்கு உடல்நல பாதிப்பு வீடு மாற்றம் வேலை மாற்றம் ஊர் இப்படி நடக்கலாம் அதே போல வாகன வகையில் ஏதாச்சும் பெரிய சரவு வந்து விழலாம் சரி இவர் பாக்யாதிபதியாக வேலை செய்யும்போது எப்படி இருக்கும் என்றால் பாக்யாதிபதி நாளில் வர்ற அதாவது இந்த மேஷராசிக்காரவங்களுக்கு அப்பா அப்பாவை சொந்தக்காரவங்க முதலீடு சேமிப்பு தூரதேச தொடர்புகள் இந்த வகையிலெல்லாம் நன்மைகள் நடக்கும் அது தாயாருக்கு குடும்பத்தையும் வீட்டில் மகிழ்ச்சியையும் நிரப்பும் சிலருக்கு வந்து அரசு வாகன வசதி கூட அந்த மாதிரி ஒரு அடுத்து வந்து இந்த ரிஷபராசிக்காரரையே பார்க்கலாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு வந்து மூணில் வந்துருக்காரு குரு எல்லாம் வந்து மூணில் வரப்படாது குரு மூணில் வந்தால் மனசுக்குள்ள பயம் பீதியெல்லாம் வந்துடும் அதே போல சகோதர வகையில பாதிப்புகள் ஏற்படலாம் அதே போல உள்ளூர்ல பயணம் பண்ணும்போது சின்னதாக அடிபடுறது எதையாச்சும் தொலைச்சொடர் இந்த மாதிரி கூட நடக்கலாம் ஒரு பொது பலன் குச்ச டீபா போகும்போது இவர் வந்து அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி மூணில் வராது மூணுங்கிறது தைரியஸ்தானம் அஷ்டமம் என்பது ஆயுள் ஸ்தானம் மரணத்தை காட்டுற இடம் எட்டு அந்த எற்றுப்புடையவர் மூணில் வரும்போது தம்பி தங்கை இப்படி யாராவது இருந்தா அவங்களுக்கு கண்டங்களை கொடுக்கலாம் அதே போல இந்த ஜாதகருக்கு காது தொடர்பான பிரச்சனை வரலாம் இவர் பதினொன்று குடையவராகவும் இருக்கிறார் பதினொன்று குடையவர் மூன்றில் தொடர் ஏற்கனவே அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி மூண்டில் வந்தால் ஒரு காட்டடி காட்டுத்தனமான துணிச்சல் ஏற்படும் லாப நஷ்டம் எதிரானி எப்படி அடித்தா தாங்குவோமா இதெல்லாம் யோசனைக்கே வர ஒரு துணிச்சல் ஒரு தீரம் என்பது ஏற்பட்டு அதனால் வந்து உயிரிக்கூட ஆபத்து ஏற்படலாம் அது சைடு எஃபெக்ட் இந்த பதினொன்று படையவர் மூன்று வருவதால் பிரச்சின்ன வயசுக்காரவங்களுக்கு தம்பியோ தங்கையோ பிறக்கலாம் அதுக்கும் வாய்ப்பசிக்காரங்களுக்கு குரு ரெண்டு வர குரு ரெண்டு வர்றது ரொம்ப நல்லதுதான் மொழி விதிப்படி இதனால பண புழக்கம் அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் அதே போல பேச்சுக்கு நல்ல மதிப்பு ஏற்பட வேண்டும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்பட வேண்டும் இதெல்லாம் பொது பலன் இந்த குரு வந்து இந்த ஜாதகத்துக்கு ஏழு பத்து கிடையாது இந்த ஏழு பத்தெல்லாம் வந்து கேந்திர ஸ்தானம் குரு சுபகிரகம் சுபகிரகத்துக்கு கேந்திராதிபத்தியம் ஏற்படக்கூடாது அப்படி ஏற்படும் போது செய்தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஐயோப்பாவும் பார்க்குறது இந்த சேரிட்டி நாலு பேருக்கு உடவுலுங்கிற எண்ணம் இதெல்லாம் வந்துடும் இதெல்லாம் வந்து வருமானத்தை குறைக்கும் அதே போல் இந்த கோயில் குளம் ஐயரு யாகம் ஹோமம் இதுமாரெல்லாம் கொஞ்சம் மைண்டு டைவர்ட் ஆகும் இவர் ஏழுப்புடையவராகவும் இருப்பதால் மனை மனைவி வந்து என்ன அல்ட்ரா மாடல் உமனாக இருந்தாலும் அவங்க வந்து திடீர்னு ஒரு சம்பிரதாயமான ஒரு இல்லத்தரசியாக மாறுவாங்க அவங்க ஒரு பக்கம் இந்த கோயில் குளம்னு தோற ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு மைண்ட் நல்லா வேலை செய்யணும் சஜஷன் எல்லாம் கொடுக்கணுங்க கேட்டுக்காதீங்க என்ன அதனால் உங்கள் வருமானம் குறையும் அடுத்தது வந்து கடகராசி சார் கடகராசிக்கு குரு ஜென்மத்திலேயே வராது சார் குருலாம் வந்து ஜென்மத்தில் வரும்போது இளம் வயது நெருக்கி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நடுவயிரை தாண்டியவர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரலாம் ஆனால் இந்த குரு பார்த்தால் கோடி குணியோங்கிறாங்க இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்களை நல்ல பலனை பெறும் அஞ்சு பார்க்கறதுனால பெயரும் புகழும் ஏற்படலாம் குழந்தை பெயர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கலாம் ஆனால் வந்து ஆண் குழந்தை இருக்காது மோஸ்ட்லி அதே போல் ஏழை பார்க்கறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம் இந்த காதல் வீரர்கள் மெனக்கெட்டிக்கிட்டு இருந்தா இந்த காதல் ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படியே ஒரு ஒன்பதை பார்ப்பார் ஒன்பத பார்க்கறதுனால அப்பா அப்பாவுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய கருத்து மாறலாம் அவருடைய உதவி அவருடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல இந்த சொத்து சேவைக்கு முதலில் இதில் ஏதாச்சும் வில்லங்க இருந்தாலும் சார்ட் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த குரு வந்து ஆறு ஒன்று கூட ஏற்கனவே சொன்னேன் ஒரே கிரகத்துக்கு ரெண்டு விதமான ஆதிபத்தியம் கிடைக்கும்போது அது முதல்ல வந்து தீய பலனை தருவோம் இந்த குரு வந்து முதல்ல ரோகாதிபதியாக வேலை செய்வார் ரோகஸ்தானம் என்றால் சத்ரு ரோகம் தரும் இதனால் விரோதங்கள் ஏற்படும் கடன்கள் ஏற்படும் நோய்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் இவர் பாக்யாதிபதியாக வேலை செய்யும்போது இருக்கிற கடன் கடன் எல்லாம் அடிச்சு விட்டு ஒழிச்சி கட்டிட்டு ஒரு லப்பாக ஒரு அமௌண்ட்டு ரெட்டியாக போடுறது ஒரு கோல்டாக வாங்கி சேர்க்கறது இல்லை ஒரு சொத்தா வாங்கிறது இதுக்கெல்லாம் கூட வாங்கிட்டு அதே போல் இந்த யுவக்ஷேத்திரங்கள் வடநாட்டில் உள்ள யுவக்ஷேத்திரங்களும் தரிசி சுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படலாம் அடுத்தது வந்து சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு குரு வந்து இளையத்துல வராது குரு இளையத்துல வரும்போது சுப நிறையம் அடுந்து விடுவார் ஐருக்கு காடு கொடுக்கும் கல்யாணம் நடக்கலாம் மனைவி கர்ப்பமாகலாம் குழந்தை பிறக்கலாம் குழந்தைய ஸ்கூலில் சேர்க்க வேண்டி வரலாம் இப்படி பல சந்தர்ப்பங்கள் இந்த சந்தர்ப்பங்களில் ஐயருக்கு தட்சணை கொடுக்கணும் அது இந்த நிறைய குருவுக்கான பலன் அதிபதி என்ற கோணத்தில் பார்க்கும்போது வளரும் இப்படி பார்த்தா ஐந்து குடையவர் அப்படி பார்த்தா எட்டு குடையவர் முதல்ல எட்டுக்குடையவராக வேலை செய்யும்போது எட்டுக்குடையவர் பன்னெண்டில் வர்றது ரொம்ப நல்லது இதனால் வந்து ஒரு செயல்பட முடியாத சிறை வைத்தது போன்ற நிலையில் இருந்தவர்கள் கொஞ்சம் கைய காலத்தில் ஆட்டலாம் அந்த அளவுக்கு ஃப்ரீனஸ் வரும் உங்களை யார் தங்கள் கட்டுக்குள் வைத்திருந்தார்களோ அவங்க கொஞ்சம் பலகீனப்படுறது உங்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் கிடைக்கிறது இதெல்லாம் நடக்கலாம் அதேபோல் உங்கள் ஆயுள் பெருகக்கூடிய நல்ல பழக்கங்கள் உணவு நல்ல உணவு பழக்கம் ஒரு வாக்கிங் ஜாகிங் இந்த மாதிரிலாம் அமையும் அதுக்கப்புறம் இவர் வந்து பஞ்சமாதிபதியாக வேலை செய்வார் பஞ்சமாதிபதியாக வேலை செய்யும்போது மரதி புத்தி குழப்பம் இதெல்லாம் வரும் அவப்பெயர் அவமானம் இது கூட நடக்கலாம் அதே போல் இந்த குழந்தைங்க விஷயத்துல வந்து இதுலேருந்து ஒரு பெரிய செலவு வந்து நிற்கும் இது இந்த சிம்ம ராசிக்கு உண்டான பலன் அதுக்கு வந்து கண்ணீராசி இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் குரு நான்கு ஏழு குடைய நாலுன்னா தாய் ஏழுன்னா மனைவி இந்த நான்கு ஏழு குடைய குருவுக்கு கிடைக்கிறவங்க ஒரு மைனஸ் ஏன்னா இது ரெண்டுமே வந்து கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானத்துக்கு பாப கிரகம் ஆதிபத்தியம் வகிக்கணும் அப்போ அது வந்து யோக பல்கலைக்கழும் நீங்கள் வந்து இந்த சுபகிரகம் குரு இவர் இந்த நான்கு ஏழு கூட ஆதிபத்தியத்தை பெற்றதனால் இந்த மனைவியும் தாயாரும் வேகத்துக்கு நல்லவங்களா மாறிடுவாங்க நீங்கள் ஐக்கிய சேகரிங்களும் ஆக்க கேட்கறீங்கள கூட யோசிக்காமல் படப்பட நகநட்டெல்லாம் கைது கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க அதுவும் அவர் பதினொன்றில் இருக்கார் அதனால் வந்து ஓரளவுக்கு உங்கள் தாயார் மனைவி இவங்களுடைய யோசனையை கேட்டு நடந்தால் லாபம் கூட நடக்கலாம் அதே போல் இந்த பதினொன்றுங்கிறது மூத்த சகோதரத்தை காட்டும் உங்களுக்கு அண்ணா அக்கா இப்படி யாராவது இருந்தால் அவங்களும் ஒரு நல்ல நிலைக்கு அவங்களால உங்களுக்கு உதவியும் கிடைக்கலாம் இதே கண்ணீராசிக்கு உண்டான பலன் அடுத்தது துளாராசி இந்த துளாராசிக்கு குரு வந்து மூன்று ஆறு புடையவர் இவர் பத்தில் வர்றார் இதனால் இந்த செய்தொழி உத்தியோகம் வியாபாரத்தில் கொஞ்சம் பயம் பீதி இதெல்லாம் ஏற்படும் நிறைய அல்லல் அலைச்சல்கள் ஏற்படும் அதே போல் கடன் விரோதம் வழக்கு இல்லங்கம் இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு பொதுவாக வந்து குரு பத்தில் வந்தால் பதவி படிப்போம்னு சொல்லுவார்கள் இதை பற்றி வேலையில் இருப்பவர்கள் கவலைப்பட ஏன்னா இருக்கிற பதவி போயிருங்களேன் ஆனால் வேலை இல்லாமல் இருப்பவர்கள் சந்தோஷப்படலாம் ஏன்னா பதவி பறிபோகணும்னா முதல்ல ஒரு பதவி வரணும் இல்லையா அந்த வகையில் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்து வந்து விருட்சிகர் ஆட்சி இந்த விருட்சிகர் ஆட்சிக்கு குரு வந்து இரண்டு ஐந்து குடையவர் இவர் ஒன்பதில் வராது இது மிக மிக நல்ல ஒரு அமைப்பு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா உங்களையும் அறியாமல் உங்கள் வாக்கு வன்மை வெளிப்படும் நீங்கள் பொய்யா சொன்னாலும் அது உண்மையாக போயிடும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியும் அதேபோல் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய வருமானம் உயர்ந்து செலவுகள் குறைந்து சேவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும் அதே போல் கடனோ உடனோ அங்கே இங்கே புரட்டி ஒரு சுட்டா வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் ஐந்து புடையவர் ஐந்து புடையவர் ஒன்பதில் வராருன்னா உங்களுடைய பெயரும் புகழும் வெளிவட்டாரங்களில் பரவி அந்த குட்வில் காரணமாக உங்களுடைய தொடர்புகள் விரிவடைந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு நீங்கள் ஏற்படும் அதேபோல் இந்த நடுவயரில் கடந்தவர்கள் இவங்க விஷயத்தில் நல்ல நிலைக்கு வருவாங்க அதே போல குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்பவர்கள் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அடுத்து தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு ஒன்று ஒன்று நான்கு குடைய எட்டுல உச்சம் பெறுகிறார் இதனால இள வயதினருக்கு வயிற்றுக் கோளாறுகள் வாயு கோளாறுகள் ஏற்படலாம் நடுவயலை கடந்தவர்களுக்கு இதய கோளாறுகள் ஏற்படலாம் அதே போல கடன் ஏற்கனவே கடன் இருக்கிறவங்களுக்கு அது மேலே அழுத்தம் அதிகரிக்கலாம் ஏதோ ஜாதகம் கொஞ்சம் பெட்டராக வந்து தசா உட்டிகள் நல்லா இருந்தவங்களுக்கு இதுக்கு மேலே கடன்கள் ஏற்படும் அதே போல இந்த காஜு பணத்தை எங்கேயாவது வச்சு கொடுத்துவாறுவது இந்த ஜாயத்தை சூர்த்தி போட்டு வாங்காத கடலை எல்லாம் கட்ட வேண்டிய அவர்கள் இப்படி எல்லாமும் நடக்கலாம் அதே போல இந்த குரு நான்கு குடையவராகவும் இருப்பதால் அம்மாவுக்கு உடல் நலம் பாதிக்கலாம் ஏற்கனவே உடல்நலம் பாதித்து படுத்த படுக்கையாய் இருந்தால் மாற்று வியோகம் கூட ஏற்படலாம் அதே போல வீடு மாற வேண்டி விடுவது இந்த வாகன வகையில ஏதாச்சும் விபத்து திருடு போவது இப்படியெல்லாம் நடக்கலாம் நீங்க வந்து ஒரு மாணவராக இருந்தால் அழுத்தம் அதிகரிக்கும் படிப்பு மேல பிரஷர் அதிகரிக்கும் ஒழுங்காக படிங்க அடுத்தது வந்து மகர இந்த மகர ராசிக்கு இந்த குரு மூன்று பன்னெண்டு குழையவர் இவர் வந்து ஏழில் வர்றார் இதனால் ஏற்கனவே திருமணம் ஆகி இருந்தால் மனைவிக்கு நிறைய அல்லல் அலைச்சல்கள் ஏற்படும் அவங்களுக்காக செலவழிக்க வேண்டி வரும் ஒருவேளை அண்ணாரியும் இல்லை காதல் கத்திரிக்கானு போகாதீங்க அப்படி போகும் பட்சத்தில் பெரிய மனிதர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இல்லை காதல் தோல்வியில் முடியலாம் இல்லை உங்கள் காதலியை பிரிய நேரிடலாம் ஏற்கனவே திருமணம் நடந்திருந்தால் மனைவிக்கு நிறைய அல்லல் அலச்சர்கள் ஏற்படும் அவர்களால் வீண் விரயங்கள் ஏற்படும் அதே நேரத்தில் அவர்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அடுத்தது கும்பராசி இந்த கும்பராசிக்கு இந்த குரு வந்து இரண்டு பதினொன்று கூடையவர் இரண்டு பதினொன்றுக்குடைய குரு ஆறு வர இதனால கடன் வாங்க வேண்டி வரும் கொடுத்ததை திரும்பாது வாங்கினதை திருப்ப முடியாது அதே போல பேச்சு வாயை திறந்தா விரோதங்கள் வரும் அதே போல குடும்பம் குடும்பத்தினர் உங்களை எதிரி போல வாங்க்பாங்க அதே போல இந்த குரு ஆறுல இருக்கிறதுனால நீங்கள் இளம் வயதினராக இருந்தால் வயிறு வாயு கோளாறுகள் பாதிக்க நடுவயிலை கடந்திருந்தால் இதயம் தொடர்பான பிரச்சனை வரலாம் டேக் கேர் அடுத்து இவர் லாபாதிபதியாகவும் இருக்காரு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அது சம்பளமோ சம்பள உயர்வோ எல்லாமே வந்து போராடினால் தான் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கும் அடுத்தது ஒண்ணு மீனராசி இந்த மீனராசிக்கு குரு வந்து ஒன்று பத்துக்குடையவர் அங்கில வர்ற இது ஒரு நல்ல அமைப்பு தான் லக்னாதிபரியே அங்கில வராருன்னா நீங்க எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட கட்டையா இருந்தாலும் இந்த கடக குரு இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது உங்களுடைய புத்தி மிக கூர்வையாக வேலை செய்யும் பெயரும் புகழும் ஏற்படும் திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக ஆசரிப்பவர்களுக்கு குழந்தை மோஸ்ட்லி ஆண் குழந்தைகளும் போகலாம் அதே போல இவர் பட்டுக்குடையவராகவும் இருக்கிறார் பத்து துறையவர் அஞ்சின வர்றதுனால நீங்க இந்த கோயில் போலம் இப்படி டைவர்ட் ஆகாம இந்த தொழில் மேல மொத்தம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் தொழில் வகையில் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொண்ணும் பொருளும் வந்து சேரும் இது மொத்தத்தில் மிக நல்ல அமைப்பு இது ரெண்டாயிரத்து பதினான்கு குறு பயிற்சி பலன்கள் நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முறையற்ற